தேவனுடைய பரிசுத்தாரத்திற்கு மைம உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முகநாளாய் இந்த பரிசுத்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த நாளிலும் கத்தரை தொழுது கொள்ளும் நாளுக்குரிய தெய்வீக நன்மைகளை ஆசீர்வாதங்களே ஆலோசனைகளையும் நிறைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தந்த மேலான கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த ஒரு வாரம் முழுவதும் கருத்தர் எனக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்தால் என்னுடைய சமயங்கள் எல்லாம் பிரோஜனப்படுத்தி தேவனுக்காக என்னுடைய சமயங்களை கழிக்க தேவனுடைய உறவாட தேவனுடைய கடந்த வாரத்திலும் அதிகமான நன்மையை பெற்றுக் கொள்ளும் தேவனுடைய கிருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நமது ஆண்டவராகிய தேவனுடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறபடியா ஆண்டவரை நாமும் நெருங்கி அவருடைய சன்னிதானத்தில் முன்னேறும்படியாக கருத்து உதவி செய்து கொண்டு வருகின்றார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக அதாவது இந்த நாட்களில தேவனுடைய ஜனங்களை பற்றி எனக்கு ஒரு எண்ணம் உண்டானது அவைகளை நான் தேவ சமூகத்தில் தியானிக்கின்ற வேலையில தேவன் என்னோடு பேசிய காரியம் இது அதாவது நாம் நீண்ட நாட்களாக பிரசுத்தாய் பெற்று கட்டுடைய அன்பிலே கற்றுடைய ஐக்கியத்தில் இருந்த போதிலும் ஒவ்வொரு ஜப வேலையில ஆராதனைகளிலும் சிறுவர் சிறுவர்களும் பெரியவர்களும் நீண்ட பாவ அறிக்கை செய்கிறதில்லை இன்னும் ஆரவில்லை தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இது நடைமுறையில் அதாவது சிலருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டே சின்ன பிள்ளைகளும் நீண்ட பாவரிக்க செய்கிறார்கள் அப்பொழுது என்ன என்று நான் நேற்றைய தினத்தில் சனிக்கிழமை இரவு தேவனிடத்தில் தியானிக்கும் போது அதாவது தேவனாய் கட்டுடைய ரத்தம் நம்மை ரச்சித்திருக்கிறது தூயாவியானவர் நமக்குள்ளே இருக்கின்றார் இவைகளை நான் எண்ணும்போது கத்திர பேசிய காரியம் ஒரு மனிதன் சிறுவர்களாயிருந்தாலும் சரி பெரியவர்களாயிருந்தாலும் சரி இறைவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கின்றதோ தேவன் என்னை பார்க்கின்றார் எப்போதும் தேவாலயத்தில் மாத்திரமில்லை ஜெபவளையில் மாத்திரமில்லை என் நிலையிலேயும் அவர் என்னை பார்க்கின்றார் நமது தேவன் ஆண்டவராகிய தேவன் மகாபரிசு உள்ளவர் இந்த அறிவை ஒரு மனிதன் பெற்றுக் தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அவன் என்ன செய்வான் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவ சூழலை அவனுக்கு வரும்போது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் அவைகளை அவன் மேற்கொள்வான் மேற்கொண்டு ஒரு மெய்யான விடுதலையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் அவனைப் பற்றிய தேவனுடைய தீர்மானம் திட்டம் அவனுக்கு நிறைவேற்றப்பட முடியும் என்பதை நான் தேவனிடத்திலிருந்து போதனையாக பெற்றுக் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் பக்தனாகிய யோசேப்பு சொல்லும் அவர் இவ்விதமாக சொல்கிறார் பாருங்கள் ஆதி ஆகும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தில் அவர் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லும் போது அவர் தன்னை என்ன சொல்லுகிறார் பாருங்கள் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவர் சொல்லுகிறார் நான் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்று நாவினால் அவர் சொன்னது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அதை காண்பிக்கிறது அவரை தேடி பாவம் அவரை பத்தி பிடிக்க வந்தபோது அந்த தேவ பயத்தினால் அவைகளை அவர் மேற்கொண்டார் அந்த தேவ பயம் அவர் உள்ளத்தில் இருந்தபடியினால் அவரை பெரிய மனிதனாக மாற்றிவிட்டது என்று நாம் காணுகிறோம் யார் யார் தேவ பயமுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம் இந்த உன்னத நிலையை அடைய முடியும் அவர்கள் மாத்திரம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள் பாவத்தை கண்டு விலகி ஓடுவார்கள் இது என் தேவனுக்கு பிடிக்காத காரியம் தேவன வெறுக்கின்றார் இது என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை எனக்கு தேவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இதில் தடை செய்து போடும் என்கிற எண்ணமுடையவர்கள் பாவத்திலிருந்து சீக்கிரமாய் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள் இல்லாத எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி அவருடைய வாழ்க்கை மனப்பாறமாக ஒப்புக்கிறது போல இதே ஜோலியாக மக்களில் சிலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து சின்ன பையன்களும் அதாவது ரொம்ப நேரம் ரெண்டு நிமிடம் ஐந்து வரைக்கும் பாவிகள் செய்கிறார்கள் அப்படி என்றால் உள்ளத்துல தேவ பயம் இல்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது அப்படி நான் கத்தருக்கு பயப்பட வேண்டும் நேற்று தினத்தில் நான் மாலையில் ஒரு ஆறாமுக்கால் மணி அளவில் ஜவுமணி கொண்டிருக்கின்ற நிலையிலே அதாவது இந்த ஆரமுக்கால் மன்னிர் கண்ணை மோடிய உடனே இங்கே ஆண்டவராய் இயேசு கிரிஸ்டு ஆசனம் போட்டு சபை நடுவே உட்கார்ந்து முன்பாக பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய வார்ப்பு மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் பயங்கர டிசன் வேலையோட ரொம்ப வரணம் தீட்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது அதை நான் உத்து பார்க்கும் போது உள்ளிருந்து இந்த எண்ணெய் கொதிநிலை அடைந்து ரொம்ப டெம்பரேஜ் ஆகும் எப்படி கொதித்து வழியை சாடுமோ அந்த பிரகாரம் அது அதேத்தில் மக்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள் வந்து பயந்து பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி அப்படியே வந்து ஆராதனை உட்காருகிறதாக நான் கண்டேன் அருமையாரவர்களே நாம் ஆவிக்குரிய கண் திறக்கப்படாத நாம் ஆவிக்குரிய கண் திறக்கப்படாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த கட்டடத்தை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாது ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவர்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியும்படினால்தான் பிரசங்கி சொன்னால் தேவாலயத்துக்கு வரும்போது நடவடிக்கை காத்துக்கொள் என்று சொல்லி தேவருக்கு பயப்படுகிறோம் அடைய முடியும் என்று கத்தரை சொல்லுகிறேன் நூற்றி பயிரந்தாவது சங்கீதம் வாக்கியத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது அவர் இவ்வளமாக சொல்லுகின்றார் சிறியவரை மாத்திரமல்ல பெரியவரையும் கர்த்தருக்கு யார் பயப்படுகின்றார்களோ கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியவரையும் சிறியவரையும் கர்த்தரை ஆசீர் கர்த்தருக்கு பயப்படுகிறார் அதாவது நடுக்கத்தோடு இப்படி நடைமுறைகளை காண்பிப்பதில் ஜீவியத்தில் அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயந்து பெரியவர்களை மதிக்க வேண்டும் கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பயந்து இவ்விதமாக நடக்க வேண்டும் என்று ஏராளமான இருக்கிறது தேவனுக்கு மயமாத கர்த்தருக்கு பயப்படுகிறது நடமுறையிலே காண்பிப்பதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அறுபடியால் யார் யார் கத்தருக்கு பயப்படுகின்றார்களோ அப்படிப்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை கத்தரை ஆசீர்வதிப்பார் தேவனுக்கு பயிரி ஒன்னாவது வாக்கியத்தில் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாய்ச்சியவான் அவன் இவ்விதமாக இருப்பான் என்று அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்த அந்த சங்கீதம் முழுவதிலேயும் எழுதியிருக்கிறது அதற்காக நான் தேவனை சுதிக்கிறேன் தேவனுக்கு மயம உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளை நேற்று இரவு ஜபத்திலே அதாவது நம்ம மத்தியிலே ஒருவர் அவருடைய கையிலே ஒரு சிறிய டேப் ஒன்று இருந்தது அதை வைத்து இங்கு இருக்கிற ஆராதனையில் வந்திருக்கிற ஒரு சிலருடைய அவர் அழைக்கிறதாக நான் பார்த்தேன் அவர் அழைக்கிறதை பார்த்த உடனே எனக்கு என்ன விளங்கிட்ட இவருடைய ஆவி புரிய எவ்வளவு இருக்கிறது இவர்கள் இறைவனை பற்றி அறிந்திருக்கிற அறிவு எவ்வளவு இருக்கிறது என்றும் அளந்து பார்க்கிறார் என்று எனக்கு விளங்கினது தேவனுக்கு மயிமை நாம் இப்பமாக இறை சமூகத்தில் ஏராளமான போதனைகளை நாம் கேட்கின்றோம் நாம் தேவ சமூகத்தில் ஏதோமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நாம் தேவனுக்கு பயப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உண்டாகிற நன்மைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது அவர்களை அடைவதற்கு நாங்களும் பிரயாசப்படுகிறோம் நாம் எல்லாரும் பிரயாசப்படுவோம் கர்த்தரபால் சிரூபிப்பார் அதுதான் நம்மை தெய்வீக நிலைக்கு நீராய் கொண்டு போகும் ரெண்டு விருந்தியர் ஏழாம் அதிகாரம் பதினோராவது வாக்கியத்தை மட்டும் ஒன்னாவது வாக்கியத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் ரெண்டு விருந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாவது வாக்கியம் பெரியமானவர்களே இப்படிப்பட்ட மேலான வாக்குதத்தை நமக்கு உண்டாயிருக்கிறபடினா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற அசுசுகள் நீங்க தேவ பயம் இருக்கும்போது தான் பரிசுத்தமாக பூரணப்படும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இல்லாவிட்டால் நம்மளது பரிசுத்தீவியை இருக்கிறது கொஞ்சமாக அறவரையாக இருக்கிறது அந்த பரிசுத்த ஜீவியை பூர்ணப்பட வேண்டுமா இறைவரை போல அந்த ஸ்டேஜை அடைவதற்கு தான் தூயாகி நமக்குள்ளே வைத்திருக்கிறார் தேவனுக்கு பயமே உண்டாவதாக அந்த பரிசுத்த பூர்ண நிலை அடைவதற்கு தேவ பயத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்போ பரிசுத்த போவில் நிறுவம் எழுதுகிறார் மற்ற சபைக்கும் நம்முடைய சபைக்கும் உள்ள வித்தியாசம் எதற்காக புதிய சபை உருவாகி இருக்கிறது ஏன் இந்த மேலான சத்தியத்தை தந்திருக்கிறார் என்றால் நாம் பர்சுத்தவாகுதலை பூரணப்படுத்தி இறைவனுடைய வருகையிலே அந்த முதல் வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார் பயந்து நடப்போம் பயந்து நடப்போ பாருங்கள் இங்கே ஆலயத்திலேயோ ஊழியர்களுக்கு முன்னாலையோ பெற்றோர்களுக்கு முன்னாலேயோ நமக்கு அருமையான கண்டுபிடிப்பார்கள் நம்ம எச்சரிப்பார்கள் ஆனால் நாம் தூரத்திலேயோ மறைவிடத்திலே செய்கிற காரியத்தை யாரும் அறியமாட்டார்கள் ஆனால் ஒருவர் அறிவார் இந்த ஆண்டவராகிய தேவர் நாம் செய்கின்ற காரியங்களை மாத்திரமல்ல மனதில் எண்ணுகின்றவர்களையும் அவர் அறிகின்றவராய் இருக்கிறபடியால் இந்த அறிவோடு நாம் தேவ பயத்தோடு பெற்றிருக்கிற பிரச்சனை பூரணப்படுத்தி இறைவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம் அது என்னுடைய நோக்கம் அது என்னுடைய ஆவலாக இருக்கிறபடினால் எல்லாருடைய எண்ணங்களும் அப்படி இருக்கட்டும் நாம் கூடி வரும்போது பாவரிக்க செய்ய வேண்டும் ஆனால் அதுவே ஜோதியாக இல்லாமல் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் இருக்கட்டும் அப்படி நம்ம எந்த இடத்தில் போனாலும் தேவ பயத்தோடு நம்முடைய ஆத்மாவை அது போதுமானதாக இருக்கிறபடினால் அந்தவரை நான் சோதனைக்கிறேன் எல்லா கிருமைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி அன்றவர் நாம் மத்தியிலே செய்யப்போகிற காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் ஆயத்தப்படுவோம் கற்பதான காரியங்களை செய்வாராக தேவனுடைய எல்லா கிருமைகளுக்காகவும் தேவனே ஸ்தோத்திரிப்பே சுனாம் படுவோம்